பரமானதா பிராப்தியை முத்தி அடைய வாகிய சுகவிருப்பம் வரையற விடுத்து வந்தார் வெளியில் இருக்கின்ற சுபபுத்திற்கே அதை எல்லையில்லாமல் முழுசாக நிறுத்தணும் உலகத்தில மக்களுக்கெல்லாம் சுபத்திரம் சுகக்கு சற்று சிங்கி ஆக்கிரானம் அதாவது காது மூக்கு நாக்கு தோல் அப்புறம் மேலே சுவை கா மூக்கு தோல் நாக்கு அப்புறம் என்ன இருக்கு சோத்திரம் தோக்கு சற்று சிங்காக்கரணும் அவர் விஷயங்கள் சத்தப்பரிசு சக்தம் தமிழ்ல சுவை ஒளி ஊர் ஓசைய நாட்டம் என்பார்கள் இதன் மூலமாக சுகம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் இருக்கு அது யாருக்கு இல்லையு சொல்ல முடியாது எல்லாரும் அத்தகைய விருப்பத்தை மாற்றி அமைக்கணும் ஏன் மாற்றி அமைக்கணும் சுகம் தான் நமக்கு உலக பொருள்கள் விஷயங்கள அப்படிங்கறது அனுபவத்தினால் நிரூபிக்கப்பட்டிருக்கு என்ன இருக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால துக்க நிபத்தி ஏற்படன்னா இந்திரியங்கள் மூலமா வரக்கூடிய அது சுக விருப்பத்தை மாற்றி அமைக்கணும் அதனால தான் வாதிய சுகவிருப்பம் வரையற எடுத்து அதற்கு மேலே என்னன்னு சொன்னா நேரோனாகிய நல்ல ஆசானை அடைந்து ஆசான் குருநாதர் லௌகி குருநாதர்கள் இருக்காங்க அது உலகப் பொருள் பெறுவதற்காக அவர்கள் குருமார்த்திருக்காங்க முக்கிய விருத்துக்குள்ள குருமார்கள் விஷயம் வேறு அவர்கள் சுரத்திரியே சொல்லப்படும் சக சாஸ்திரங்கள் கட்டவர்களாயம் அணுவு சாலை இருப்பதுதான் சிறந்த குருன்னு சொல்லப்படும் அப்படி இல்லைனாலும் கூட அந்த தொழில் சாதாரண குருமா இருந்தாலும் கூட அவர்கள் மேலோன் தான் ஆகிய அத்தகைய மேலோன் ஆகிய ஆசானை ஆசு அல்ல குற்றங்கள் அதை நாசம் செய்வது ஆசிரியர் அது ஆசான் குரு குகாரம் அஞ்சான ஞானம் ஞானத்தால் அஞ்ஞானத்தை போரே குரு ஆவார் தீட்சிதர் என்றால் ஞானம் டே என்றால் நாசம் அஞ்ஞாத்தி நாசம் செய்பவர் எவரோ அவர் குருவோ தீட்சிதர் என்கிறார் அதனால இப்படிப்பட்ட ஆசான் அடைந்து அவன் உபதேசித்த ஏகமா பொருளை என்ன உபதேசிக்கிறார் அதீத மார்க்கத்தில் பிரம்மன் சத்தியம் பிரபஞ்சம் இத்தை இதுதான் உபதேசம் அது உபதேச பொருள் தத்துவ மகாவாக்கியத்தின் மூலமாக பெறப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது அதாவது ஏகமாம் பொருள் ஏகமேகாத்வேதம் ஒன்றியே ரெண்டு இல்லை என்று பொருள் பொருளில் சித்தம் இருத்தியே முயல வேண்டும் மனதில் பதிவகிக்கணும் அதுவும் முயற்சியாக வேண்டும் சொல்லப்படும் இவனுக்கு முயற்சிதான் கடமை முயற்சி தான் சுதர்மம் அதனாலும் முயற்சியை செய்யணும் லகீ காரியங்கள் கூட முயற்சி பண்ணாதான் முடியும் லகி காரியம் முயற்சி பண்ணதுனால அதுக்கு தகுந்த மாதிரி வெற்றி கிடைக்கும் அந்நிய காரியமாக ஞான உள்ளவர்கள் ஆத்மானத்மா பாகுபாடு தெரிஞ்சு ஞானம் எடுக்கிறதுக்கு இது முயற்சி அதிலும் இது தீவிர முயற்சி செய்யணும் சாதாரண முயற்சி பார்த்தா இதனால் என்ன செய்வதற்கு ஏற்கனவே ஜென்மாந்திரம் செய்த மன ஆசா பாசங்கள்லாம் இருக்கு அது முயற்சி பண்ணாலும் வெற்றி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு இது அப்படி இல்லை இங்க என்னென்னு சம்பாதிக்கிறேன் உலகியல் வாசல் இருக்கின்றனவே அதை போக்கணும் வெளியில உள்ள இச்சையும் மாற்றி அமைக்கணும் ரெண்டு காரியம் பார்த்தால்தான் இங்கே வெற்றி கிடைக்கும் இது சிறமான காரியம்தான் அப்படி இருந்தாலும் செய்யத்தக்கது இதுதான் ஏகமாம் பொருளில் சித்தம் இருத்தியே வேண்டும் அப்படி முயற்சி செய்தால்தான் துக்கணி வச்சு ஆனந்தப்படாத உண்டாக முடியாது இல்லையென்று சொன்னால் உண்டாகாது என்று சொல்லி முடிக்கிறார் அதிசமிம்பவா தமிழ் தீடும் தன்னைத்தானே இனிய யோகத்தினாலே எய்தியஸ்வரூபஞானம் என மகா நாவாய் கொண்டே இவ்வா வாரின் கணபராமமாகும் கரையின் மேலேற்ற வேண்டும் மமாக கரையின் மேலேற்ற வேண்டும் இரண்டாவது பாட்டு நின்று சொல்றார் அனிசம் இ பவமாம் எப்பொழுதும் பவம்னா பகவான் இவ்வத் சமுதிரம் இந்த சம்சார சாகரமாகிய அதாவது பிறவி பெருங்கடலு சொல்லக்கூடியதில் அமிழ்த்திடும் தன்னைத்தானே அமிழ்ந்திருக்கிறோம் மூலிக பெருங்களை நீந்தவர் நீந்தார் எதிர்படி சேராத அமிழ்ந்திடும் தன்னை தானி அப்படி அமர்ந்த கூட அதை வேறு யார் ஏற்றவன் நாம தான் மூச்சு பண்ணும் ஆத்தில விழுந்துட்டான் கரையுமே அவன் தான் நீச்சல் அடிச்சுட்டு யார் தூக்கறதுக்கு இல்லையா அவன் தான் மூச்சு பண்ணும் தூக்கறதுக்கு இருக்கான்னு சொன்னாக்கா ஏத்திடலாம் அது வரைக்கும் மூச்சு பண்ணுவா இல்லையா அப்புறம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் யாராவது படகு போய் கூட ஏற்றுக்கொண்டுலாம் அதுபோல இங்கே இந்த சம்சார சாகரத்தில் மூலிகை இருக்கிறவர்கள் நான் கட்டப்படுறேன் ஐயோ என்னை காப்பாற்ற இல்லையே நீ ஏங்கினாக்கா அப்போது குருமுகமாக ஈஸ்வரன் காப்பாற்றுவான் இப்ப ஏக்கம் செத்து போறவனே ஆத்திரம் சாகு போறான் அவன் சத்தம் போடுவானா பேசாமே உள்ள மூலிகை தான் போவான் செத்து போன பற்றி பேச்சு என்ன இருக்கு செத்து போறவன்னு நான் நீ கடிப்பான அதோட போக வேண்டிய அவனை பத்தி பேச்சு இல்லை எவன் சாக கூடாது சக விழுந்துட்டேன் என்னை காப்பாத்துக்க ஆள் இல்லையே என்னை பழகிப்பானோ முடிச்சிவானோ அவனை காப்பாற்றுறதுக்கு யாராவும் சேருவான் அப்படி போல இந்த சம்சார சாகரத்தில் அமிழ்ந்திடும் தன்னை இவர்கள் ஆகிய அவர்கள் தானே அவர்களே முடிச்சிப்பானோம் அப்படி என்ன செய்யறது இனிய யோகத்தினாலே நம்ம சுகத்தைக் கூடக்கூடிய யோக மார்க்கும் கடைபிடிக்கலாம் யோக மார்க்க ரெண்டு விதம் விசார யோகம் அப்புறமேல அடயோகம் முதலாக கிரியா யோகம்னு சொல்லுவாங்க அடயோகம் ராஜயோகம் கிரியா யோகம் வேறு இப்போ நாமளே செய்யறது என்ன யோகம் நாம செய்யறோம் விசார யோகம் ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் வயது கிரமம் ஆரோக்கியம் குரு சகாயம் எல்லாம் தீவிரமாக இது விசாரம் இருக்கு இது எந்த வழி உள்ளவர்களும் செய்யலாம் எந்த காலத்திலும் செய்யலாம் இது சௌரியம் இருக்கு அதனால தான் இது விசார யோகம் போயிருகத்தினாலே எய்திய சுரூபஞானம் அப்படி விசாரிய மார்க்கத்தில் இருந்து விசாரம் செய்த அடைய அடைந்த சுரூப ஞானம் எனும் நாவாய் கொண்டே சொரூபம்னா ஸ்வரூபம் தன்னுடைய வடிவம் அர்த்தம் தன்னுடைய உண்மைஸ்வரம் எது ஆத்மா அந்தகைய ஞானம் தான் சொர்ம ஞானம் சொல்லு அப்படிப்பட்ட சொர்ம ஞானம் என்று சொல்லக்கூடிய நாவாய் என கப்பல் படகு கொண்டு இவ்வா வாரின் என்றும் இந்த சம்சார சாகரம் என்று சொல்லக்கூடிய இதிலிருந்து மேலே ஏறும் எப்படி பரபிரமமாகும் கரையில் மேலே ஏற வேண்டும் பரபரம் எப்படி இருக்கு சச்சி இருக்கு உறுதியா இருக்கு அடாமசையாம இருக்கு அப்படிப்பட்ட கனபரமாக கரையின் மேல் அத்தகைய பிரம்மஸ்வரூபத்திலே நாம் மேலே ஏற்ற வேண்டும் எதை தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை தன்னையே தானே ஏற்ற வேண்டும் அப்படி ஏற்றலேன்னு சொன்னாக்கா அவன் மீண்டும் தம்சார் சாத்து உழக வேண்டியதுதான் ஆற்றில விழுந்தவன் பூ அவனை காப்பாற்ற அவளுடன் செய்வார் அது முயற்சியால செஞ்சுதான் போவேன் அப்படின்னு சொல்லி விழுந்தவனும் யாருக்கு ஆபாது முடியாது அவன் சாகத்தான் நான் போக அப்படி போல சம்சார சாகரத்தில் உழ்பவர்கள் நான் ஞான மார்க்கத்துக்கு வந்து ஞானம் அடையணும்னு ஆசை ஆனால் இறைவன் சகாயம் பண்ணுவார் அதெல்லாம் வேண்டாம் ஞானமாவது மார்க்கமாவது அணுவாஜி அனுபவி ஜெகனியாத்மா போதமே மோச்சம் அதை விட என்னையா சுயம் இருக்கு பத்தி பேச்சில்லை அவன் என்ன செய்வான் ஆரம்பத்துல சுகம் கொடுக்கணும் யாருக்குமே தோற்றுது இருந்தாலும் கூட அவர்கள் வந்து அந்த புண்ணி விசேஷம் இல்லாததுனால விசாரத்துக்கு அந்த மனசு சம்மதிக்கிறது இல்லை சம்மதியாத காரணம் அதிலே அழுதுறாங்க மீண்டும் மீண்டும் அழுதுராங்க அழிஞ்சி அழிஞ்சி துக்கமடைகிறதோட அநேகம் பிறவைகளும் எடுக்க வேண்டும் ஏற்படுது அவங்களுக்கு அதில் விடுபட்டவர்கள் தான் ஞானமாக வாழ முடியும் அப்படி ஒரு புண்ணியம் வேணும் அதான் புத்திசேகத்த ஜென்மம் புண்ணியம் என்று எதா உள்ளம் நுழையாள் நுழையமாக ஜென்மங்கள் கோடி முழுதல் நாம் அனந்தம் கோடி ஜென்மங்கள்ல புண்ணியம் செஞ்சிருந்தா தான் இந்த மாதிரி ஞானம் ஆரத்துக்கு அந்த மன சம்மதிக்கும் சம்மதிக்க அப்படி என்ன சம்மதிய கூட்டம் ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னா புண்ணியம் பண்ணியிருக்காங்க அப்புறம் என்ன பண்றது அவ்வளவுதான் அவ்வளவு வர முடியாது இன்னையா தேர்தல்ல ஐம்பது பேர் என்ன ஒராள் ஜெயிச்சாங்க என்ன ஒராளுதான் முள்ளி முறையில் ஜெயிக்கிற புண்ணியா நாற்பது இல்ல இருக்கா ஐம்பது பேரும் நிக்கலாம் நிக்க உரிமை உண்டு ஜெயிக்கிறது ஒராள் தான் உடன்தான் வாய்ப்பு இப்படி போய் இந்த உலகத்தில் கோடிக்கான இருக்கலாம் ஒரு சிலர் தான் வாய்ப்பு இல்லை மத்திய இல்லை அதுபோல இங்க இந்த ஒரு சிறு கூட்டம் இருக்கும்னு சொன்னா அது ஒண்ணுதான் மூணு ஜென்மங்களை செஞ்ச புண்ணிய விசேஷம் அதெல்லாம் அந்த புண்ணியசேதத்தை மீண்டும் அந்த சிறு கூட்டமானது வளர்த்துக் கொள்வாரால் கடைசி வரைக்கும் போகலாம் இல்லை இடையில் நம்ம ஆசிரியர் வந்து எத்தனையோ போய் போயிருக்காங்கல்ல அந்த கூட்டத்தில் சேர்ந்த கூட்டமாக போக வேண்டியது அவர்களுடைய வாய்ப்பு கொடுத்தும் கூட அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் புண்ணியம் இல்லை ஏன் சொன்னா முன்ஜென்மில் செஞ்ச புண்ணியம் கூட்டி வைக்கிறது இப்போ ஒரு புண்ணியம் செய்யறதில்லை அதை கடைசியில் போயிடுறாங்க அது அதனால அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருந்தேன் போன மாசம் வேலை பார்த்தோம் சம்பளம் கிடைச்சது ஆயிரம் ரூபாய் என்ன பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்கோங்க ரெண்டு மாசம் வேலை பண்ணா சாப்பிடலாம் சாப்பிட முடிச்சா என்ன இருக்கு அழைச்ச மாதம் என்ன பண்ணுவோம் பொண்ணு இல்ல போன மாதம் செஞ்ச வருவாயை கொண்டு இந்த மாதிரி தொழிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தவண்ணா தொடர்ந்து இருக்கலாமல்லவா தொடந்து வளர்ச்சி அடையும் அதே போல்தான் இங்கேயும் முன் ஜென்மல செஞ்ச புண்ணிய விசேஷம் ஞான மாசம் நம்மை சொன்னா அப்ப இந்தமத்தினால் புண்ணியம் பண்ணணும் தொடர்ச்சியாக செய்யணும் செஞ்சாலும் நம்ம தொடரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குமேனால் அவர்கள் கடை தெரியலாம் அந்த நிசாமுண்ணியம் வேணும் அந்த நிசாமுண்ணியம் செய்யறதுக்கு அந்த மன சம்மதிக்கிறது இல்லை ஏன் சம்மதிக்கிறது சொன்னால் பாகம் முஞ்சி இருக்கு இன்னும் அவங்களுக்கு இன்னும் பல பெரிய எழுதணும் பிராது இருக்கு அது முடியுமா முடியாது அவளை பற்றி நம்ம பேச்சு இல்லை நம்மவரைக்க நான் பார்க்கணும் எவனுக்கு பசு எடுக்குதோ அவன் தான் சாப்பிடணுமே இல்லையா பசி இல்லாதவன் ஏ சாப்பிட சாப்பிட வற்படுத்த தேவையில்லை புளியாப்பு காரணத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு பசியாப்பு காரணத்துக்கு அதனால ஞானிக்க விட எவரோ அவருக்குத்தான் ஞான மார்க்கம் உதேசிக்க வேண்டியதைய மற்றவர்கள் உபேசிக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கேன் எவன் புளிமா கேவரா அவன் சொல் இவன் சொல்லாதுன்னு சொல்லியிருக்கான் அதனால தான் கணபிரமமாகும் கரையின் மேல் ஏற்ற வேண்டும் அப்படி ஏற்றினோம் அந்த ஜீவனை என்று சொல்றான் புத்திரர் மாதர் வித்தம் பொருந்து வேடனையை விட்டிங்கி அத்திரமான கண்மம் அனைத்தையும் மறவே தள்ளி புத்திமானான நீரன் பொருந்திய பவத்தை விட்டு முத்தியாம் பேற்றைச் சேர முயற்சி செய்திடவே வேண்டும் இப்போது கரையில எப்படி யாராவது பிறகுமாம் கரையிலன்னு சொன்னா புத்திரர் மாதர் வித்தம் பொருந்து ஏழனையை விட்டு உலகத்திலே அந்த கூட ஆசைகள் இருந்தாலும் கூட எல்லா ஆசைகளையும் சாஸ்திரக்காரர்கள் மூன்று அடக்கியிருக்காங்க அதான் மண்ணு பெண்ணு பொருள் மண்ணில புத்திர ஆசை மண்ணில் அடக்கம்தான் அதனால தான் புத்திர மாதர் வித்தம் அண்ணா வித்தம் அண்ணா பொருள் புத்திரன்னா மண்ணாசை மாதர்னா பெண்ணாசை ஆகிய பொருந்தும் பொருந்து ஏழனை இசனாத்திரியம் பொருந்தைகள் ஆசைகளை விட்டு இங்கு இந்த உலகத்தின் கண்ணே அத்திரமான கர்மம் அனைத்தையும் அறவே தரல அச்சிரமான நிலையில அர்த்தம் அனைத்தியமான கர்மங்கள் லவ்ஷிய கர்மங்கள் இருக்கின்றன அனித்தியம் பேர் அறவே தள்ளி முற்றிலும் நீக்கணும் அப்ப நீட்டா ஜீனோபாக என்னையா பண்றது சாப்பாடு வேணாமா சொல்லல ஜீனோபாயத்துக்குள்ள கர்மங்களை சொல்ல சொல்ல என்ன இருக்கு அதற்கு மேல என்னும் செய்யணும் அப்படி செய்யணும் ஆசைப்படுற வேண்டாம் சொல்லி அலைஞனம் அப்படி பத்திரமான கர்மம் அனைத்தையும் அறவே தள்ளிமான தீரன் தீரன் சொன்னாக்கா தி என்ன புத்தினு வேற புத்தியை ஜெயிச்சு எங்க இருக்கு புத்தி அந்த கணக்கு உள்ளே இருக்கின்ற பகைகளை ஜெயிக்கிறோம் உள்ளே பகை என்ன ராகதே சக்கா கோதமோகி தற்பங்காரம் பதிமூணு இருக்குமூணு ராகுதே ரெண்டு ஆலை போயிரும் இதை ஜெயிக்கணும் பேர் வெளியே உள்ள பகையை வெற்றி கொள்வனுக்கு வீரன் பேர் புத்திமான தீரன் பொருந்திய பவத்தை வெட்டி அனந்தங்கோடி ஜென்மங்களை சம்பாதித்த அந்த பாபுணிய கர்மங்கள் மிசிரம் இருக்க கூட்டம் அந்த பவத்தை சம்சார பிறப்பை விட்டு முத்தியான் பெற்றேன் சர்வதற்கு வந்து பரமானந்த பிரார்த்தியின் அந்த மோட்ச அடைவை சேர பொருந்த முயற்சி செய்திட வேண்டும் என்ன முயற்சி வேண்டும் அவன் முயற்சி பண்ணியே ஆகணும் அப்படி முயற்சி பண்ணலன்னு சொன்ன முடியா இந்த ஜென்மம் கிடைச்சி புரிதாவா பூஜை நடத்தும் முன்னே சொன்ன அதே ஆரம்பத்தை சொல்றார் சரீரம் கிடைக்கிறது மிக துல்லவம் அதுலேயே வாய்ப்பை கிடைத்த பிறகு விட்டு விட்டாவ அப்படி வாய்ப்பு கிடைக்கும் அருது இந்த மனிதரன் கிடைகள் மிக துர்லவம் இந்த பிறகு போனா எப்பிரையோ அடுத்த பிறகு மனுஷரன் சொல்ல முடியாது அப்படியே மணி சரன் கூட எல்லா விதமான வசதியும் அது போட இருக்கிற மாதிரியும் கிடைக்க முடியாது பலந்தபோல் ஜென்மங்கள்ல செஞ்ச புள்ளி பரிபாக இருக்கின்றன ஒரு சீரா இல்லை தீர வைத்த போல பல்வேறு இருக்கு அது எவ்வளவு பரிபாக அடையுதோ அதான் செயல்படும் அப்ப அந்த செயல்படும் என்ன ஆகும் பழத்துக் இந்த பிரதையும் நமக்கு நல்ல பிரிவை கிடைக்கு போய் அடுத்த நல்லபெரும் கிடைக்கும் எதிர்பார்க்க முடியாது அதனால வாய்ப்புள்ள போதும் பயன்படுத்தணும் காற்றுள்ள போய் தூக்கி சொல்றேன் காற்று அடிக்குதா அந்த பதற போறத்துக்கு தூக்கி விடு அப்புறம் காற்று சொல்ல முடியாது காற்று சேகரம் பண்ண முடியாது தண்ணி சேகரம் பண்ண மாதிரி அது விற்ற வேண்டியதுதான் அதுபோல இப்பிரப்பினாலும் பிரிவையோ யாருங்க என்ன வறுமையான முயற்சி வரும் நோயாளி எவன் நோயாளி அவன் தான் டாக்டர்ல போவான மத்தவன் போவானா போவானா நோயின் முடிச்ச அளவுக்கு அவனுக்கு அதிகமா கொடுக்கணும் டாக்டர் பாடுபட்ட அப்புறம் அந்த வியாதி போகிறது ஏன் பாடுபாடுபடாது பாடுபடுவாங்க போய் வைத்தியம் பண்ணுறான்னு சொன்னால் யார் நோய் உள்ளதான் போவானு இன்னும் போகணும் ஒருத்தரும் போக மாட்டான் நல்லவன் போகணா இப்போ டா கோடி ரூபாய் கொடுப்பான போட்டு போனா போடவே மாட்டான் அதே போல எவனுக்கு வழக்கு இருக்கோ அவன் வக்கீலுக்கு போவான் கோர்ட்டுக்கு போவான் என்ன போவேண்ணா பார்த்தீங்கன்னா என்ன வேலை இருக்கு வக்கீலுக்கு ஓர்ட்டு போறவன் வளர்க்குள்ளவன் தான் போவான் கிருமி நல்லோ இருக்கும் ஏன் போவேண்ணா போவே மாட்டான் அப்புறம் அரசியல் எவனும் இருக்கும்போது அவன் தான் கொடித்து கொடுத்துருவான் அவர்கள்தான் பேசுதா ஊழல அத்தனை பேருக்கு வேற போறும் சொல்லப்படல அதிகார லட்சம் அதனால புத்திமானான தீரன் பொருந்திய பவத்தை விட்டு முத்தியான் பேற்றைச் சேர முயற்சிவேண்டும் அவன் தான் முயற்சி செய்யணும் இல்லையா பத்தி கேள்வியே இல்லை சித்த சுத்தியினைச் சேர செய்த கண் மங்களன்றி ஒத்தி விஞ்ஞானம் சேர்த்த கண் மங்களன்று ஒத்தி விஞ்ஞானம் சேரல் வரவிசாரத்தினாலே சித்தியா கோடி கண்மம் செய்யணும் பாட்டு இப்ப ஒரு கேள்விடையில தொக்கி நிற்கிறது அர்த்தம் அப்ப சாஸ்திர வேதத்துல கர்மத்தை போய் சேர்த்து சொல்லிருக்கேன் கர்மங்கள் செய்யுங்கோ யஜம் தவம் தானம் விரதம் சீலம் உபாசனை இதெல்லாம் சேர்த்து சொல்லிருக்கே அவதெல்லாம் விருதாவா அப்படின்னு கேட்டா இல்லேங்கிறார் எப்படி சித்த சுத்தியினை சேர செய்த கர்மங்கள் என்று கன்மங்கள் அன்றி இந்த கர்மங்கள் சேர்றதுனால போக பாக்கியம் கிடைக்கலாம் காமியாக நிஷ்காரங்களை ஞானத்துக்கு அடிப்படை அசிவாரம் அதனால சுத்தம் தான் மலதோஷம் அது போகணும் நிஷ்காரம் செஞ்சே ஆகணும் ஒரு கட்டணத்துக்கு எப்படி அடியில அசிவாரம் போடுறாங்களோ கருங்கல் போட்டு வலுவாக போடுறாங்களோ அப்படி போல நிஷ்காம கர்மம் நிஷ்காம பாசனையும் அசிவாரம் அவுபறிந்து வந்து இருந்தால் தீவிரியான் பெயர் இவரு மட்டும் இருந்தாலும் மந்ததியான் பெயர் அதனால அந்த கர்மங்கள் செய்யணும் ஒருவரும் ஒருபொழுதும் இருவகைகளில் சேவை இல்லையால் அருமையில் அவ ஆறான் வினையடக்குவான் பலரோடு பொய்யே பாதிப்பானாரோ என்று பகவான் கைதான் ஒருவரும் ஒரு சமயமும் சும்மா இருக்க முடியாது வேலை சும்மா இருக்க முடியுதா அப்ப என்ன பண்றாங்க பல பேர் பழைய பொழுதுபோக்குறாங்க சீட்டாடுறாங்க அட்டடிக்கிறாங்க ஊரு சுக்கறாங்க சினிமாக்கு போறாங்க எப்படியோ பொழுதுபோக்குறாங்க பொழுது போகலையா அவங்களுக்கு அப்ப வேலை செஞ்சாத பாருங்க நடைமுறை வேலை நிறுத்திட்டாலும் கூட வேலை செஞ்சாக வேண்டியிருக்கு சும்மா இருப்பாங்க இருவரும் வினை சேவை இல்லையா அது செய்யக்கூடிய கருமங்கள் புண்ணியமும் பாவம் கலம்தான் இருக்கும் நல்ல காரம் செஞ்சா புண்ணியம் வரும் கெட்டக்காரை செஞ்சா பாவம் வரும் தீட்டாடுறது பம்பு வழக்கு போறது சினிமா போறது எல்லாம் செஞ்சா பாவம் தான் வரும் என்ன பறது முன்னிய காரியம் கோயிலுக்கு போங்க ஜபம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்க நாமாவில் பண்ணுங்க எல்லாத்தையும் புண்ணியம் வரும் இதுவும் கருமந்தான் நல்ல கருமும் செய்யணும் அப்படி செஞ்சா என்னாச்சு சித்த சுத்தியே உண்டாகும் அதனால கர்மங்கள் செய்யணும் செய்யாமல் இருக்க முடியாது ஆகணும் அதுக்காக சாஸ்திரங்கள் காமியமாக செய்யும் சொல்லுது கர்மங்கள் உலக இல்லை உழவு தொழ உடை வாலிம யுத்தம் சிற்பம் சொல்லக்கூடிய கர்மங்கள் செஞ்சு ஆகணும் யூனோபாயத்துக்கு அது மன்னத்திற்கு போகு மேல் லோகங்கள் போகும்போது போக அனுபவிக்கிறதுக்காக கர்மங்கள் செஞ்சு ஆகணும் அப்படி செய்ய செஞ்சாலும் கூட சித்த சுத்தி ஏற்படும் சொன்னா இஸ்காம செஞ்சாலும் அதுக்கே சகாயம் பண்ணது அதுக்காக சொல்லப்படுறவுடைய அது கர்மங்கள் செய்யணும் அவசியம் ஒன்றும் இல்லை சுத்தியினை சேர செய்த கர்மங்கள் என்று கர்மங்கள் என்று இதெல்லாம் சாட்சா சாதனம் அல்ல ஞானம் வரையறதுக்கு என்ன சொன்னியின் ஞானம் சேரல் பிரம்மஸ்வரூபம் ஆகியதான் உண்மை சுவரூபத்தை காட்டக்கூடிய ஞானம் இருக்கு அதை அடையறதுக்கு வர விசாரத்தினாலே சித்தியாம் மேன்மை பொருந்தியா விசாரம் பண்ணும் ஆத்மானாத்மா எது விசாரம் பண்ணும் அதான் முடியும் அவர் இல்லைன்னு சொன்னா முடியாது என்றார் இப்ப என்ன செய்யணும் கர்மம் செய்யறாங்களேன்றா கோடி கர்மம் செய்யணும் சித்தியாக நீ எந்த கர்மம் என்ன செய்யுங்கோ சித்தியாக அது கைலத்திலே மிக அழகா சொல்றார் ரெண்டு அறுபத்தொன்னு அறுபத்தி அறுபத்தி றிய வேண்டி நான் மகனே கேள் கூடமானவர் சுபாவங்கள் சீலங்கள் குரிகளாய் அறியாமல் ஓடியும் குதித்தும் தலைகையில் நின்று உயர்ந்த கம்ப ஆடியும் பல கருமங்கள் செய்யணும் தெரியாதே அப்படிங்கிறார் மார்வேசம் ஒண்ணு போட்டு பண்ணவேசம் போட்டானே இவ யாரா கண்டுபிடிக்கிறதுக்கு போர்றானா குதிக்கிறானா தலையில் நிக்கிறானா ஆட்டம் போடுறானா இதை கழுவிட முடியுமா என்ன செய்யணும் சொல்றார் ஆடியும் குதித்தும் பல கர்மங்கள் செய்யணும் அவருமே தெரியாதே அப்படின்னா அதே போலத்தான் இன்ன வாரந்த பிரமத்தை அறிவிக்கும் இலக்கணத்தால் வேதம் சொன்ன ஞானமும் விசாரத்தால் வரும் என்று சொரிதின் உள் படித்தாலும் அன்னதானங்கள் தவங்கள் மந்திரங்கள் ஆச்சாரங்கள் யாகங்கள் என்ன செய்யணும் தன்னைத்தான் அறிகின்ற நிறைகளால் வாராதே இன்னவாறு இந்த பிரகாரம் தான் சொல்றார் திஷ்டாந்தான் முன்பாட்டு திஷ்டாந்தம் பின்பாட்டு அந்த பிரமத்தை அறிவிக்கும் இலக்கணத்தால் பிரம்மத்தை உள்ளது இலக்கணம் இருக்கேன் சொன்ன வேதமும் சொன்ன வேதம் என்ன சொல்லுது நேர் சாதனம் சொல்லுங்க பாப்போம் நீ எல்லாம் வச்சிருக்கீங்க என்ன பண்ணீங்க வருவா பிளைடு இருக்கு எல்லாருக்கும் சாட்சன் ஊர்மை ஒரு சாதனம் பண்ணிக்கிறீங்க அப்ப கை பிடிச்சுக்கிறது எல்லாம் துணை சாதனங்கள் ஆயிரம் இருக்கலாம் நேர் சாதன அப்படி போல இங்கேயே சிறுவன மரணம் வித்தியாசனம் விசாரம் விசாரத்த கர்மங்கள் செய்த வரா வேணும் அதனாலதான் சொன்ன ஞானம் விசாரத்தால் அன்றி அப்படி சொல்ற சுருதி நூல் படித்தாலும் நல்ல பெரிய யுத்தங்களா இருந்தால் எது படித்தாலும் வராது அன்னதானங்கள் தவங்கள் மந்திரங்கள் ஆசாரங்கள் யாகங்கள் செய்யலாம் அதனால சாட்சியாசாரம் ஆகாது மிஷ்காமமா செஞ்சவொடனா அந்த வருஷத்துக்கு ஏதுவாள் அவ்வளவுதான் ஆசாரங்கள் யாகங்கள் என்ன செய்யணும் தன்னைத்தான் அறிகின்றது எதவரா வாராது அப்படின்றார் என்னதான் செய்யுங்க தன்னைத்தான் அறியாது வருவா வரவே வராது அதுபோல இங்கே அதான் சொன்னாரு இங்கே ஞானம் சேரல் வர விசாரத்தினாலே வரன்னா சிரேஷ்டம் பொருந்தியா முக்கியம் பொருந்தியா என்ன அர்த்தம் நேர்சாந்தம் கிடையாது போதும் ஒற்றது இல்லையே தூய்மையான வேட்டி ஏற்றி பாருங்க மட்டும் கொஞ்சம் ஆள் இருக்கும் இந்த கர்மங்கள் எல்லாம் நமக்கு அபகன சுத்திக்கு ஏதுவாக இல்லாமல் சொல்ல அப்ப ஏன் ஏதுவாக ஒருத்தர் கர்ம செய்ய இருக்க முடியாது அந்த கர்மத்தை காமியமா செஞ்சுக்கோ பாபுயானுங்க துக்கம் அடைங்க நிஷ்காம செய்ய ஞானம் அடையலாம் ஆனா ஞான சாட்சிய சாதனம் பரபாசாதம் அப்படிங்கிற சொல்ற ஒத்தையை ஞானம் சேரல் வர விசாரத்தினாலே சித்தியம் அடுத்தது கோடி கர்மங்கள் செய்யணும் சித்தியாக எத்தனை கர்மங்கள் செஞ்சாலும் கூடாது ஏன் ஆகாதுன்னு அதெல்லாம் அந்த கனம சுத்தி ஆகல ஞானத்துக்கு அச்சுவாரம் அழிய நேர் சாரம் அல்ல எப்படிங்கறதே அருச்சாரத்தினாலும் வாய்மையாலும் பிரமத்தால் வந்த சர்ப்பீதி துன்பங்கள் போக்கும் பரிசுடை பொழுது ஞானம் பாரியை வருவதன்றி மறுவிய மற்றொன்றாலும் மற்றது பதினஞ்சாவது பாட்டு அடுத்த பதினாறாவது பாட்டு இரண்டு பாட்டுகளில் முத்தியின் கண் முயற்சிக்கு உதேசம் கூறல் அதாவது முத்தி அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும் என்று உதேசத்தினார் ராஜசந்திரர் அறுவிச்சாரத்தினாலும் மேலே சொல்லப்பட்ட தீவிரமான விசாரத்தினாலும் ஆத்தனின் வாய்மையாலும் பிரமத்தால் வந்து சர்ப பீதி துன்பம் போக்கும் திருஷ்டாந்த மாதிரி சொல்ற பிரமம் அப்படின்னு சொன்னா பிராந்தி ஞானம் அர்த்தம் பிரம்மம் பி பி சொன்னாக்கம் அதாவது அரிசாந்த குறிக்கும் பி பி சொன்னாக்க மயக்கவத்து குறிக்கும் பிரம ஞானம் பேரும் ஏன்னா தமிழ் எல்லாம் ஒய்வுக்குதான் எடுத்து வச்சுக்கணும் உடம்பு இல்லை அப்படி வரும் ஒண்ணா பிரமத்தால் வந்த சீதி இங்க பீதி வந்த பீதி என்ன கொஞ்சம் சந்தேகம் பாம்பு நேரம் சும்மா இருக்குமா ஆளு பத்த ஓடி இருக்குமில்ல அவ நெலையே மாட்டேங்குது சும்மாவே இருக்கேன் அப்படியே கிடக்குது சந்தேகமா இருக்குன்னா அப்புறம் விலை கொண்டாலா பாலைக்கு வச்சு பார்த்தா போலவியா இருக்கு அப்ப என்ன ஆச்சு விசாரம் பண்றான் விளக்கு வச்சு பார்த்து நிவர்த்தி பண்றதுக்கு விசாரம் தேவைப்படுது அது அருள் விசாரத்தினாலும் ஆத்திரியின் வாய்மையாலும் நான் சொல்ல சொல்ல பாம்பா இருக்க முடியாதப்பா சந்தேகமா இருக்கு விலை கொண்டாப்பான் மாதிரி பிரமத்தால் மயக்கத்தினால் வந்த சர்ப்பீதி துன்பங்கள் போகுனால வரக்கூடிய துன்பம் இருக்கு மிக அதிகம் நீங்க படுக்கிற ரூம்ப பாம்பு வச்சுக்கோங்க எப்படி இருக்கு உங்களுக்கு அது பாம்பு இல்லை பழுகுல மந்தாலே தெரிஞ்சு போச்சு நீ வெளியே உட்காந்து அழுகுறானே எப்படிதான் பழுக்கிறாச்சரிக்கு விளக்கு இல்லை இல்ல போன விளக்கு வச்சு பார்த்தேன் சரியா தெரியல அப்புறம் பார்த்தா அப்புறம் வைப்பு பெரிய விளக்கு வச்சு பேட்ல எடுத்து பார்த்தா பொழுது அப்படின்ட்டு அப்புறம் புத்தியை தெளிஞ்சு போச்சு அதுபோல அப்படியும் போக்கும் பரிசுடை இந்த தன்மை போல பொழுது ஞானம் பாலினில் வருவதன்றி அப்படி பார்த்த பிறகுதான் ஞானம் உண்டாது அல்லாமல் இல்ல உண்டாக மாட்டான் அதுபோல மருவிய மட்டாலும் மட்டும் அது வாராதே போல் அந்த சர்ப்பஞானம் போய் பழுதியான வர்றதுக்கு வேற எந்த சாதனம் கிடையாது விசாரம் பண்ணும் விலைக்கேற்றணும் இதுதான் முக்கியம் பண்ணா விலைக்கேற்க விசாரப்பிடுச்சா விளக்கேத்து சொல்லுவான் மத்தவங்க அய்யோ ஐயோ பாம்பிட்டு போயிடும் பண்ணுவோம் ஒரு வீட்டில் கூற வீடு அங்கே மந்தாந்த லைட் எது தூரமும் மங்களா தேதி ஓலை வீடா அது அந்த ஓலை அனுசரிச்சு இப்படி போடுது அரவு சாரத்தினாலும் அத்தனின் வாய்மையாலும் அறிவொருள் உண்மை தண்ணி அரியவா அறியவா என்னதை என்று தெரியும் நீராடல் தானம் செய்திடும் பிராணாயாமம் உருசெயல் ஆதினாலும் உண்மையை உணரவுள்ளாம் சொல் அற விசாரத்தினாலும்றியலாம் அற விசாரம் தீவிரமான விசாரம் இருக்கணும் ஆத்தனின் வாக்கியம் குரு வாக்கியம் இருக்கணும் அவர் இருந்தால்தான் அறிபொருள் உண்மை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்ற பொருள் எது ஆத்மா அது பேரு அறிந்த பொருள் அறியும் பொருள் அறிந்து கொண்டிருக்கின்ற பொருள் என்று மூன்று காலத்தில் பொருந்தும் அறிபொருள் உண்மை என்னை அறியலாம் அது அறியலாம் தேர்ந்து கொள்ளலாம் அவுதன்றி அதை விடுத்து செரியும் நீராடல் தானம் செய்திடம் பிராணாயாமம் பொருந்துகின்ற நீராடல் புள்ளி தீர்த்தங்கள் தானங்கள் கொண்டது அன்னதானங்கள் சொன்னதானங்கள் வஸ்திரதானங்கள் செய்திடும் பிராயமம் யோக மார்க்கம் மூச்சு அடக்கிறது ஆதினாலும் இன்னும் சொல்லிட்டே போனா சாஸ்திரம் முடியாது அதனால இப்படி பொறிஞ்சிருக்கின்ற ஏராளமான குறக்கர்மங்களினாலே உண்மையை உணர ஒன்னா உண்மை சர்வமாக ஆத்மத்தை ஆத்மயானத்தை அறிய முடியாது ஆத்மாவையும் கர முடியாது ஆகவே திஷ்டாந்தத்தின் மூலமாக இப்படி செய்வாயாக என்று இது ரெண்டு பாட்டுல திஷ்டா சாட்டா மூலமாக உபதேசம் செய்கிறான் ஆக முயற்சி என்னும் சொல்றான் தீவிலாவதிகாய்க்கு திரவி சாரத்தினாலே கோதிலா ஞான சீர்த்தி கூட செவ்விதாக ஏதனில் தேசம் தேசம் காலங்கி சனல் அருளினாலே ஓதிய ஞானம் சேர ஒரு துணை காரணம்தான் பன்னிரண்டாம் பாட்டிலிருந்து இருபத்தி ரெண்டாம் பாட்டு வரைக்கும் அதாவது பதினாலு பதினேழு பதினேழு மொத்தம் பதினேழாம் பதினேழு முதல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் விசாரத்தால் வத்து சித்தியாம் எனல் அவதார்கள் அதுதான் விசாரம் அந்த ஆத்ம ஞானம் உண்டாகி ஞான புத்தியை பெறலாம் என்பதை வளர்க்கிறார் முதல் பாய்ந்து பதினாலாம் பாட்டில் தீதியில்லாத அதிகாரிக்கும் அதிகார லட்சணம் தீது இல்லாத அதிகாரங்கள் தீர் என்ன மல விட்சேபம் என்று சொல்லக்கூடிய இது அறிவு இருந்ததில்லன்னு அர்த்தம் அதிகார லட்சணம் சொல்லும்போது மலதோஷம் உச்சேபோஷம் நீந்தினதாக இருக்கணும் சொருபாகணம் மட்டும் இருக்கணும் மூன்று தோஷங்கள் மல உச்சேப இருக்கணும் நீங்க இருக்கணும் அறிக்கை எப்பவுமே சொன்னது சொல்றதே இந்த எல்லா சாதனங்களும் அதுபெரிந்த வந்தவன் எவனும் அவனை சொல்லிட்டு போறது அவனுடைய தாலசமியத்தில் ஏற்பான் மந்திரம் உணர்வு சொல்லுறத்தில் மந்தரும் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே தீவிரம் தேவிதான் மத்தியமணி இருக்காங்க எச்சோம்மை இவங்களும் அர்த்தம் அதனால அதிகாரி குற்றம் இல்லாத மலதோஷம் உச்சேபோஷம் இல்லாமல் சொருபான் மட்டுமல்ல அதிகாரி அவனோ அவனுக்கு பிற விசாரத்தினாலே சிரமன்ன உறுதியான விசாரத்தினாலே கோதிலா ஞான செத்தி கூடினும் தீர ஞானம் உந்திரும் விசாரம் பண்ணால செவ்விதாக கொடி நான்மையை பண்ணிடும் இது திருத்தமாக இல்லாமல் சந்திப்பிரிவமாக கெடக்கூடி ஏதமில் தேசங்காலம் குற்றமில்லாத தேசமும் காலமும் ஈஸ்வன் அருளேயாதிருவை சாஸ்திர கருவை குருகிருவை அந்த கண்ணு சேர்த்திக்கணும் ஓதிய ஞானம் சேரெல்லாம் உறுதுணை காரணங்கள் நேர் சாதனம் விசாரணும் அப்ப மது எல்லாம் காரணங்கள் அதுலன்னு முடியாது கடன் கட்டணும்னா நாலு அடுக்கு பத்து அடுக்கு கட்டுறாங்கன்னா அச்சுவாரம் வேணும் அசுவாரம் இல்லைன்னா முடியாது அது வேண்டியதுதான் அசிவார் மட்டும் என்ன காரணம் ஆயிடுமா அவர் மேலேயும் கட்டணும் இல்லாமதான் வேண்டியிருக்கேன் ஆனா எல்லாம் செஞ்சப்படுறது பார்க்குறவங்க என்ன மேலதான் பார்க்க கீழே பார்க்கறது இல்லை யாராவது அச்சுவார்த்து நினைக்கிறாங்களா இல்ல பெரிய கட்டத்துக்கு நல்லா அசாரம் போட்டுப்பாங்கப்பா நினைக்கிறாங்களா கிடையாது மேலே என்ன பயிர் பிடிச்சிருக்காங்களா வர்ணம் வச்சிருக்காங்களா இந்த வர்ணம் எவ்வளோ அழகா இருக்கா இல்லையா இதுதான் பாக்கிறாங்க அப்படி போல இந்த சாதனங்கள் எத்தனை சாதனம் கூட நேர இருக்கிறது எல்லா சாதனமும் வேண்டும் தான் அதெல்லாம் வச்சுக்கணும் இல்லைன்னா முடியாது காதல் தீர் பெறம் அழைத்தாய்க்கை மாசான் பாதமே அனுசரித்து பவமான் ாம் பரமாம் ஆன்மாத்தன் கோதிலானல் விசாரம் குறைவர செய்ய வேண்டும் ரொம்ப புடி எழுத்து இது பாட்டு இதுல பனிரெண்டு பதினேழு முதல் இருபத்தி வரைக்கும் விசாரத்தால் வத்து சித்தியாம் எனல் விசாரம் பண்ணாதான் ஞானவரும் ஒழிய எந்த காலத்திலும் ஞானம் வராதுன்னால் மற்றதெல்லாம் வேண்டாமல் அதெல்லாம் சாதனங்களா வச்சுக்கலாம் துணை சாதனங்கள் பரம்பரா சாதனங்கள் அப்படி அவர் சாதன விசாரம் தான் சொல்ற அதனால அதலால் அதாவது தீதிலா அதிகாரிக்கு திற விசாரத்தினாலே கோதிலா ஞான சீர்த்தி கூலியிடும் செய்வதாக ஏதெமில் தேசம் காலம் ஈசனல் அருளே ஆதி ஓதிய ஞானம் சேர உருதுறை காரணம்தான் பொருந்திய துணை காரணம்தான் துணை காரணம் அதனால் அவர் ஆன்மரூபம் அறிய வெச்சித்த தீரன் எந்த தீரன் தீ என்னும் புத்தியை கொண்டவனோ அவன் ஆன்மரூபத்தை அறிய அவன் காதல் தேர் பிரமவித்தாய் ஆசைகளா விடுபட்டவனாய் பிரம்ம யானியாய் வித்துன்னா அறிவுன்னு அர்த்தம் இங்க பிரம்மவித்தாய் பிரம்மத்தை அறிந்தவனாய் கருணை அறிவியாம் ஆசான் கருணை கடல் வடிவமா இருக்கின்ற குருநாதர் பாதமே அனுசரித்து அவருடைய திருவடிகளை அனுசரித்தன அவருடைய மனம் போல வாழ்ந்தேன்னு அர்த்தம் பரமதம் ஆன்மா தென்னில் மேலான ஆன்ம இடத்தில் தன் அசை இங்கு கோதிலான விசாரம் குறைவர செய்ய வேண்டும் குறுமுகமாக சிறனம் அசை செய்து தீவிரமாக தந்தை விரதம் இல்லாமல் விசாரம் செய்யணும் அப்படி விசாரம் செய்யறதுதான் இங்க ஞானத்துக்கு சாட்சா சாதனம் வழியா மாட்டார் துணைக்காரணம் பாட்ட சொல்லி குடித்தார் மேதையின் மிக்கோனாகி மிகுந்துள சாராசாரம் யாதுமே கூட்டத்தள்ள இழல்பொருள் சதுரனாகி ஏதமில் நூறு நூலுரை இலக்கணம் யாவும் பெற்றோன் ஆதியாம் ஆன்ம வித்தை கதிகாரி யாவனன்றே அந்த விசாரத்தினால் சேர் அதிகாரி பற்றி சொல்றார் மேதையின் மிக்கோனாகி மேதைனா புத்திக்கு மேதை பெயர் அதாவது சிறந்த புத்திக்கு மேதை பெயர் அந்த சிறந்த புத்தியிலே மேன்மையுடையவனாகி மிகுந்து உள சார அசாரம் எது உண்மை எது பொய் எது சாரம் எது சக்கை என்று யாதுமே கூட்டத் தள்ள இயல்புற சதுரனாகி லக்கீக விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள் சரலத்தையும் விசாரணை செய்து வேண்டியது எடுத்துக்கொண்டு வேண்டாதது தள்ளக்கூடிய சதுரன் சாமத்துடையன் ஆகாவது கரும்பு சாப்பிடும் போட்டு சார் முழுங்கிறது ஒரு சாமர்த்தியம் சின்ன குழந்தைகள் அது தெரியாது அப்படி போல இந்த லட்சிக்க ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே வேண்டாம் தள்ளி வைத்துக் கொள்வோம் பாகிசாலோசனை ஏதமில் நூலுரைத்த இலக்கணம் யாவும் பெற்றோம் குற்றமில்லாத சுருதி ஸ்மிருதிகள் வித்திகாசங்கள் நீதிநூல்கள் சொல்லப்பட்ட அதிலே அந்த இலக்கணப்படிக்கு யாவும் பெற்றோன் எல்லாவற்றையும் அடைந்தவன் ஆதியாம் ஆன்ம வித்தைக்கு அதிகாரி ஆவன் அன்றே அதிஷ்டானமாகிய ஆத்ம வித்தைக்கு அதிகாரி ஆகிறான் அதிஷ்டானம் அதாவது கற்பித வஸ்திற்கு ஆதாரமாயும் தான் கற்பித வஸ்து ஆகாமலும் கருப்பத வேஸ்து தோல்வதற்கு முன்னும் பின்னும் இடைக்காலத்திலும் தான் எந்தவிதமான மாறுதல் இல்லாமலும் அறிவடியமா இருக்கின்றது நிலையா இருக்கிறது எதுவோ அது அதிஷ்டான அப்படிப்பட்ட அதனால ஆதியாம் ஆன்மா நமக்கு எல்லாம் அதிஷ்டானமா இருக்கின்ற ஆன்ம வித்தைக்கு அதிகாரி ஆவன் அன்று அவன் அதிகாரி ஆகிறான் உத்தம விவேகியாகி உள்ளுரத்தனாகி நித்தமம் சாந்தியாகி நிம்மல குணம் நிறைந்த உத்தம மூச்சுக்கே உண்மையா பக்தி தண்ணில் உத்தம விசாரம் செய்ய யோகிய தன்மை உண்டால் உத்தம விவேகியாகி உத்தம விவாதம் தீவிரதல அர்த்தம் விவேகம் ஆன்ம நான் பாகுபாடு நித்தியானித்த வஸ்து விவேகம் மூலமாக தெரிந்து கொள்வது இது விவேகம் பெயர் உத்தமா விவேகியாகி உள்ளுரா விரக்தனாகி விரக்தன் வைராக்கியம் அது உள்ளூரா மனதில் இருக்கணும் வெளியில வைராக்கியம் இருக்கிற மாதிரி காட்டுவது இங்கே உடன்பாடு இல்லை வெளியின் நிலைமையான வல்லுறவும் பெற்ற புளியின் தோல் போர்த்து மந்தார் வைராக்கியம் இல்லை வெளியில் விளையாடம் பரமாதமா இருக்கும் அது மாடு புலி கோவில் போட்டுக்கிட்டு புள்ளி மெஞ்சதான் அப்படி போல என்ன கூட விளக்கம் அது போல இருக்கக்கூடாது அதனால சொல்ற உள்ளூரே இரக்தனாகி மனதிலே பைராக்கியம் இருக்கணும் வெளியிலையும் காட்டணும் வெளியில காட்டாங்க மனதில் இருக்காது அந்த கூட்டம் அல்ல நித்தமும் சாந்தி ஆதி நிம்மல குணம் நிறைந்த நாலு சாந்தி ஆதி சாந்தி அப்படின்னா சமம் தன்னம்பிடல் சகித்தல் சமாதானம் சிறந்த ஆறாம்னு ஆறு சவசத்தின் அர்த்தம் சாந்தி ஆதி நிம்மல குணம் நிறைந்த குற்றமற்ற குணத்தோடு கூடியிருக்கின்ற பூர்ணமா இருக்கின்ற உத்தம மூச்சு அதாவது ஐவிரைந்த வந்த தீவிர அதிகாரம் அர்த்தம் சாஸ்திரங்கள்ல தீவிர அதிகார சொல்றது அது மற்ற அதிகாரிகள் அர்த்தம் மூச்சுவுக்கு உண்மையா வற்றுத்தன்னில் சச்சிதானந்த அதிஷ்டான சேதத்திலே உத்தம விசாரம் செய்ய சந்தேகிரதம் இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் விசாரம் செய்யக்கூடிய யோகியத்தன்மை உண்டாங்க அந்த மனசுக்கு அந்த யோகியம் உண்டாங்க நடுநிலையோடு கூடியிருக்கின்ற எந்த மனமோ அந்த மனசுக்கு விசாரம் செய்யமா இருக்கும் அது எந்த பக்கம் எப்படி போட்டாலும் சரி இந்த முள் சரியா காட்டக்கூடிய யோகிதா அது தெராசு இருக்கணும் அப்படி இருந்தோம்னா சரியான இடையா இருக்கும் அது தெராசில் கொலா இருந்தோன்னு சரியான இடையாக இருக்காது அதுபோல மனம் சரியாக இருக்கும் ஏதனால மாதிரி இது நல்லது கேட்டால் சொல்லிவிடு உடனே சொல்லும்போது விளக்கம் பெறலாம் ஆபாச பாவத்துக்கு அது விளங்கும் இல்லைன்னு சொன்னாக்க அது கலங்கமான உள்ளத்தில் கலங்கமான செய்திகள் வெளிப்படும்ிய தெளிவான செய்திகள் வெளிப்பண நீர் இருக்கு நீர் காற்றின் சம்பத்தினால் அளவு ஏற்பது அதில் ஒரு மனிதன்டைய பிரதிம இருக்குன்னு சொன்னால் அந்த பிரதிநிம்மம் எவ்வளோ இருக்கு கலங்களாக தான் இருக்கும் உண்மை தெரியுமா அல்லது தெளிவாக இருக்குமேனால் முகம் நல்லா தெரியும் அதோட அடியில் இருக்கிற சாமானங்களும் தெரியும் அதுபோல இங்க சித்தாந்த காரணம் ராகதேஷங்கள் எல்லா சித்தாந்த காரணத்திலே உண்மை தெரியும் உண்மைக்கு இந்த அதிஷானமாக இருக்கிற பிரம்மத்தையும் தெரியும் அதனால தான் உத்தம விசாரம் செய்ய யோகியத்தன்மை உண்டு ஆலசை ஆகவே அதெல்லாம் அதான் சொல்ற கையில சாதனம் இந்திய ஒன்றை சாதிப்பா உலகில் இல்லையும் ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர் கருவுண்டாகும் மூதனவே உள்ளம் நுழையாத நுழையமாயில் போஜென்மங்கள் கூலி புனிதனாம் புடனாம் என்ன அப்படிங்க சாதனம் நாங்கதாக சாக்கலாம் மேலோராலே ஓதியாவதிகாரிக்குறைத்தவிதிருக்கும் காலே போபமாம் பிறமநீட்டை பொருந்தலாம் ஈதிலாக்கால் ஓதிலா வந்த நெட்டை கூடுவதென்றும் இல்லை பாட்டு மீண்டும் சொல்றார் இந்த பாட்டோட இந்த விசாரத்தால் சித்தி ஆகும் தலைப்புக்கு முடியுது சாதனம் நான்கதாக சாட்டலாம் மேலோராளே மேன் வால்மீகி வியாசர் எப்படிப்பட்டவர்கள் மேன் அவங்க தான் வேதாந்தத்துக்கு ஆதாரமாக உள்ளவர்கள் அவங்கதான் ராமாயணத்துல பாஷ்டம் இருக்கு பாரதத்தில் பகவத்கீதை இருக்கு அதனால வியாசன் அப்புறம் ஆய் சங்கர் ஆய்சங்கர் பண்றாரு அவர் மேலோடு தானே போனால சாதனம் நான்கதாக சாட்டலாம் மேரோராலே ஓதிய அதிகாரிக்கு அந்த மேரோற சொல்லப்பட்ட அதிகாரி இருக்காங்களே இங்கு உரைத்த ஈதி அதாவது இந்த உலகத்தின் கண்ணே உரைத்த இது இருக்கும் காலே அதிகாரி தன்மை இருக்கிற சமயத்திலே போதமா பிரமநீட்டை பொருந்தலாம் அப்பதான் பொருந்தும் பொருந்தாரிக்கு லட்சணம் இருக்கணும் அதிகாரி லட்சணம் சொல்லுங்க பொருந்தலாம் அப்பதான் பொருந்தும் இது இலாக்கால் சாதனங்கள் இல்லைன்னு சொன்னா கோதிலா வந்த கூடுவது என்றும் இல்லை குட்டமில்லாத அந்த சமாதி நிலையானது கூடுறது என்னும் இல்லை தமிழர் இட்டைன்னு பேரு உடம்புல சமாதினு பேரு இட்டை என்ன நெல் மனசு நிற்க போன போகுதுன்னு அர்த்தம் சோரூபத்தை நீக்குது அது சமாதின்னு அதுதான் சோரூபத்தில் சமநிலை அடையுதுன்னு அர்த்தம் ரெண்டு ஒன்றுதான் சமாதி ஆதி ஆதியில சமநிலை இது நெல் சோரூபத்தை நீக்குது அப்படிங்கிற நிட்டு தமிழ் இட்ட சொல்லுவோம் என்றும் கூடுவது இல்லை கூடாது காரணம் என்ன சாதனங்கள் பத்தாதுன்னு அர்த்தம் அது சொல்றாரு ஆன பின்மனை மக்கள் அர்த்த வேடனைகள் மூன்றில் காணவர் வள ஏற்பட்டு கைதப்பி ஓடுமான் போல் போனவன் வெறுங்கையோடி போகாத வண்ணம் சென்று ஞானசற்குருவை கண்டு நன்றாக வணங்கினான் அப்படி அதிகாரிக்கு அந்த தீவிரம் இருக்கணும் சொல்றார் அப்படி இருந்தாக அங்க போய் கூட மாறி போலாமில் எத்தனை பேத்தி வந்து கூடும் ஒரு காலத்தில் நித்தியாவ நித்தியங்கள் நிகழ்த்திய விவேகம் ஒன்றாம் வரத்திலும் சேர் இன்பிகள் ஒன்றாம் சத்தியம் சமதமாதி சர்க்கசம்பி ஒன்றாம் சுத்தமாம் உமிச்சத்தன்மை சொல்லலாம் மற்றொன்றாக இந்த வார்டில நித்திய அனித்திய வசதி மூலமான நான்கு சாதனங்களை பற்றி சொல்றார் உயிர் உயிராத்தியம் சம சம்பத்தி உமிச்சத்துவங்கிறத நான் சொல்றாத்தான் சொல்ற நித்திய அணித்தியங்கள் நிகழ்த்திய நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரியவேகம் மத்திய இகபரங்கள் வருபவங்கள் நிராசை சத்தியம் சமாதி என்ற ஆறு கூட்டம் முத்திய விரும்பமிச்சை மொழிவர் சாதனம் கையில சொன்னது முடிச்சுட்டார் அவரு நாளும் விளக்கமா சொல்ல போறாங்க அதான் முதல்ல தொகை வகை வீரனு பேரு தொகையா சொல்ல நித்திய அனித்தியங்கள் நிகழ்த்திய விவேகம் என்றான் விவேக விவேகம் அதாவது சாதனங்கள் நாள்களே ஒரு பாடல சுருக்கமாக செலுத்தி முடிக்கிறார் அப்புறம் விழிக்கிறார் எப்படி அப்படின்னு சொன்னா நித்திய அனித்தியங்கள் நித்தியம் எது பிரம்மம் அனித்யம் எது பிரபஞ்சம் சாயந்திரம் பரானா பேசினாரு காலையில் என்ன நித்திய அனித்தியங்கள் நிணயம் தெரிவிகம் ஒன்றாம் நித்தியானி சோசி விவேகம் அப்படின்னா பிரம்ம பிரபஞ்சம் மித்தி அப்படிங்கிற விவேகம் நூல் மூலமா தெரிஞ்சுக்கிறது ஒன்று பரத்திலும் ச இன்ப விரதி ஒன்றாம் வைராக இலக்கணம் இத்திலும் இந்துலோகத்திலும் பரத்திலும் மேல் லோகங்களும் பொருந்தக்கூடிய இன்பிடையிலே விரதி வைராக வேண்டாம் இக இகாமுத்திரார்த்த இக அமுத்திரார்த்த பலபோக விராகம் பலபோகம் சொர்க்காரி பதவி சொல்றாங்களா அது எங்களை வேண்டாம் பூலோகத்திலே பெரிய செல்வந்தர்கள் அரசியல் அல்ல ராஜா மந்திரி இத போக பார்க்கணும் அது வேண்டாம் என்ன வேணும் எல்லாவற்றிற்கு அரிசாமி செய்யணும் பிரம்ம ஞானம் வேணும் அது வந்த சுகம் கிடைக்குமா சுகம் வடிவமாவே இருக்கு அதனால அதான் வேணும்னு சொல்றது வைராக்கியம் சத்தியம் சமதமாதி சர்க்க சம்பத்தி ஒன்றாம் சமதமாதி சம்பந்தமா விடல் சமாதி சிறத்தை என்று சொல்லக்கூடிய ஆறு இருக்கு அது ஒரு எல்லா ஆறு சேர்ந்து ஒரு ஒரு சாதனம் சுத்தமாக மூச்சுத்தன்மை சொல்லலாம் மட்டும் சுத்தமான மூழ்ச்சி இருக்கணும் கலகம் இல்லாமல் சந்தேகிரிதம் இல்லாமல் ஞானம் அடையணும் ஒரு தீவிர எண்ணம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கணும் அததான் மோட்சிச்சே உடையதுன்னு கேரு சாதனங்கள் நாண்கள்னு கேரும் என்று தொகையா சொல்லி இனி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாடு சொல்றார் நித்யான ஒரு பாட்டு வயிறகு ஒரு பாட்டு சமாசிய சம்பத்திக்கு ஆறு பாடு சொல்றாரு ஆறு மூச்சத்துக்கு ரெண்டு பாட சொல்றான் சத்தியம் பிரமேளாம் சத்தியம் பிரக்கமா என்ன சத்தியம் பிரமேயாம் ஜகம் இது நித்தயம் என்று இத்திரம் சாத்திரத்தால் எய்திய நிச்சயந்தான் நித்தியா நித்தியங்கள் நிகழ்த்திய விவேகம் என்று சுத்தம நேலோராலே சொல்லிடலாகும் நித்தியால வசதிக்கு ஒரு பாட்டு அதை கையெழுத்து ஒரே வருன்னார் நித்திய அதாவது நித்திய அநித்தியங்கள் நிகழ்த்திய நிர்ணயம் தெரியுது அவ்வளவு நித்தியம் நின்ன ஒரே ஒரே வருத்தியம் பிரமணியம் அதுதான் பிரமன் தான் சத்தியம் ஜெகம் இது நித்தயம் இது பிரமணியம் தோற்றுதே நித்தியதான் சாத்திரத்தால் ரீதியான நிச்சயம் இது பரோஜான் பெயர் பிரமாணம் நமக்கு சாத்திரம்தான் பிரமாணம் வேதம் பிரமாணம் குரு பிரமாணம் அதெல்லாம் சொல்றேன் பிரமன் சத்தியம் பிரபஞ்சம் மித்தை அது இலக்கம் சொல்லி இருக்கு அது இலக்கத்தை வடிக்க ஒத்துக்கணும் சும்மா மூட்டத்திற்கு சொல்ல எதனால மூன்று காலத்தில் இருக்கிறது சத்து மூன்று காலத்தில் இல்லாத சத்து திர்கால அபாத்தியாயிருப்போம் சத்து சர்வ பிரகாசக ஞான சுரூபமாயிருப்போ சீத்து நித்திய நிச்சய சுகஸ்வரூபமாயிருப்பது ஆனந்தம் என்று மூணுக்கு லட்சம் செல்லப்பட்டிருக்கு அதனால் அது சத்து அது நித்தியமா இருக்கிறது இது இருக்க இது அசத்து அசி எனக்கும் அனைத்தையும் கண்டம் இது அதனால ஒரு காலத்து உள்ளது ஒரு காலத்து இல்லை அசத்து ஜடம் அறிவில்லாதது துக்கம் வடிவமானது இதனால பரிணாமே அப்புறம் அனித்தியம் கண்டம் இது நாலு அபாவங்களோடு கூடியது அதனால அனித்தியம் கண்டம் பரிச்சனமா இருக்கிறதுனால தேச காலவசை பரிச்ச இருக்கிறதுனால கண்டம் அது தேச காலவசை பரிச்ச ரகிதமா இருக்கிறதுனால அது அகண்டம் அப்படின்னு சொல்லணும் இந்த நிச்சயம் நூல் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் அதான் பரவஜானந்தது நித்திய அனித்தியங்கள் நிகழ்த்திய விவேகம் என்று இதான் நித்திய அனித்தியங்கள் விவேகமாகும் சுத்தமா மேலோராலே சொல்லிடல் இது நானா சொல்றேன் வால்மீகி வியாசர் போன்ற பெரியோரா சொல்லப்பட்டது அது நான் சொல்கிறேன் என்று ஆயங்கள் சொல்றேன் அயனை நித்தியமில்லாததான நீளமாம் போக்கியத்தின் அத்திரம் காண்டல் கேட்டல் ஆதியாய் அறிந்தமத்தின் மெத்தவும் அரிசுதானே மென்சேரதியாகும் வைரக்கிலக்க ஒரு பாட்டு அத்திரமான தேகம் ஆதி என்ன இந்த தேகம் இருக்கு அஸ்திரம் நிலை இல்லாது என்னையா நாங்க இத்தனை வருஷமா இருக்கேன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்ன பிறந்ததுலிருந்து இப்போ இத்தனை வருஷம் ஆயிரம் பேர் ஒரு மாதிரியாக இருக்கும் உடம்பு ஒரே மாதிரியான நிலைஞ்சு வரணும் சின்ன குழந்தையாக இருந்தது அப்புறம் கொஞ்சம் பெருசாச்சு அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தது அப்புறம் குறுக்க வளர்ந்தது அப்புறம் இடைச்சி போச்சு எத்தனை ஆயிரம் இல்லை ஆயிரம் இல்லையா அப்புறம் சட்பா விகாரம் கருவுறுதல் பிறத்தல் வளருதல் அப்புறம் தேய்தல் இன்னொரு வளர்ந்து அயல் தேய்தல் மரணம் அப்புறம் ஒரு காலம் சொத்தியும் போகுது அப்படி என்ன நித்தியம் சொல்ல முடியும் தெரியுது நித்தியம் இல்லை அதுல அஸ்திரம் பெரு அஸ்திரம் அஸ்திரம் இசு வரப்படாங்கிறதுக்காக யுத்தி போட்டுவாங்க அஸ்திரமான தேகம் ஆதி முதலாக அயனை அயன் அப்படின்னா பிரம்மதேவன் பிரம்மதேவன் பிரம்மலோக வரிக பிரம்மலோகம் வரைக்கும் நிலை இல்லாததுதான் எல்லாம் அறிகளுக்கு என்ன நீங்க பிரம்மணுக்கு எத்தனையோ வருஷம் சொல்லப்பட்டு கணக்கன்னா பார்த்தோம்னா எத்தனையோ கோடி கணக்கில் வருது அப்படிப்பட்ட பிரம்மன் கூட அனுப்பி வந்து சொல்றீங்களே அப்படின்னா அது கணக்கப்பட்ட அப்படித்தான் அது ஒரு அது ஒரு வகைதான் ஆனா விசாரதிஷ்டிக்கு அது சில நேரம்தான் அல்பந்தான் அது சொனத்தில் பார்க்கலாம் இங்க வந்து பத்து நிமிஷம் தான் இருக்கு இங்க பத்து நிமிஷம் இங்க நூறு வருஷம் இருக்குல்ல அங்க பத்து நிமிஷம் இருக்கும் அப்போ இந்த பாவனை எதனால் உண்டாகிறது அந்த மாயின் சாமர்த்தியம் உண்டாக்குது அந்த பாவனையை அப்படி மாயின் சாமர்த்தியத்தை ஒரு நிலை இல்லாமல் சொல்லும்போது அது நித்தியம் எப்படி சொல்ல முடியாது அச்சிரம் தான் அது பிரம்மதேவனுடைய ஆயல் சொப்பனத்தில் வருது சொப்பனத்தில் பல வருஷம் பிரம்மதேவனுக்கு ஆயல் என்று பாலஞ்சோர மாதிரி பாலதை வச்சுக்கோங்க வருஷமா அப்படிங்கிறோம் அப்படி ஜாக வந்த பிறகு என்னையாத்தனை வருஷம் கடிதம் மொழி வந்துடுது அப்படின்னு சொல்லும் போது அது நிலையானதா விசாரித்த எழுதிட்டு போய் இதெல்லாம் ஒரு சில நேரத்திலேயே தோட்டம் மாயை கொண்டு வர அநேக காலமா காட்டும் அநேக காலத்தை சனமா காட்டும் அல்பத்தை மகத்தா காட்டும் மகத்தை அல்பமா காட்டும் இது மாயின் சாமர்த்தியம் கரக்கடிக்கு அதில் வரும் குளிஞ்சி எழுந்திருக்கா எத்தனை நாள் ஆச்சு லவணம் கதை ஒரு முகத்து நேரம் என்னாச்சு லீல கதையில் வரலையா அங்க எட்டு நாள் அருந்தது பிராமணனுடைய வீட்டில் செத்து இங்க வந்து எழுபது வருஷம் அனுபவிச்சுக்காங்க லீலையும் பதிமூறாச்சினும் ஆமா அப்புறம் செத்து போய் இங்க மண்டபத்தில் பணத்தை வச்சுட்டு போயிருக்கு அங்க போனா அங்கே எழுபது வருஷம் இருக்க அவனுக்கு முதல்ல போனா பதினாறு வருஷம் ரெண்டாம் முதல போய் எழுபது வருஷம் ஆச்சு எழுத ஆச்சு அப்புறம் என்ன ரெண்டாம் பேரை வருஷம் சண்டை செத்து போயிட்டான் செத்து போனவர்கள் இங்க வந்தாங்க பழச்சுக்கிட்டான் அது இல்லையா அங்கே விழுதுதான் இருந்து இங்க பதிவேதான் பழம் வந்துட்டான் என்ன ஒரு நாள் தான் ஆச்சு இவ்வளவு வேணாலும் ஒரு நாள் தான் அங்க எழுபது வருஷம் அங்க எட்டு நாள் இங்க ஓ வருஷம் இப்படிலாம் கார லீலா கதையில அது லீலா விழா அப்ப எதில நம்புறது அப்படின்னு சொன்னா ஒரு முடிவுக்கு வர வேண்டியது அதுதான் மார்த்தியம் சிரிசே பெருசா காட்ட பெருசு காட்டும் நிலை இல்லை அச்சிரம பெருசே காட்டும் அப்படி போன அப்படி காட்டும் ஏன் இப்படி காட்டுது அலிவசம் சொல்ல முடியாது யாரு கட்டாங்க இப்படிதான் மாய்க்கு நிர்ணயமே இல்லையே நிர்ணயிக்க முடியலையே இப்படி எப்படி பேசும் அதனால தான் முன்னுக்கு முன்னாடி பரிணாம பேசாத எல்லாேரும் அந்த மயில் சாம்பாரிச்சு அவங்கிட்ட இருக்கு முன்னாடி பேசுதான் அதனால எந்த காலமும் எது வருதோ சரினு சொண்டி இருந்தா அப்படிதான் காரம் போகுது அப்படி போகணும் இல்லையா இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் சொல்ல மயில் ஏ அதிகாரம் கிடையாது அது எழுதி பரிணாமம் எழுது கிடையாதுனால இப்படிதான் இருக்கணும் நம்ம பண்ண அதிகாரம் கிடையாது உள்ள ஜாக மூணு சொல்றோம் மூணு ஒரே இருக்கு ஆத்மா இருக்கு மாறதே இல்லை பவன போகல அதனால ஆத்மாவுக்கு தான் நிலையை பிரிக்க இந்த மாயை மாயா காரியங்கள் தேகத்திலிருந்து பிரம்ம வரைக்கும் சொல்லப்பட்ட கருத்துக்கு நிலையானல்ல நிலையானது பல கோடி வருஷம் திரமதியான ஆயுத சொல்லிருந்தா அது சத்தியம் இல்ல அது ஒரு பொய்பொருள் பொய்யான கணக்கு தான் நம்ம பிறந்து எழுபது வருஷம் ஆயிடுச்சேன்னா இது ஒரு கணக்கு தான் ஆனா இது சத்தியம் சொல்ல முடியாது சொப்பனத்தில பிறந்து வளர்ந்து எழுபது நூறு வருஷம் எழுந்து சித்ததாவது சொப்பனம் காந்திரம் ஜாகரக நிலையில் சொல்ல முடியுமா இங்க வந்து நூறு வருஷம் கிழவனா இருக்கும் அங்கே முப்பது வருஷம் கொமனா கூட சொப்பனத்தில் இருக்கான் அது சொல்ல முடியுமா அப்படித்தான வந்தது லவணி கறிக்கட்ட மாதிரி இருக்கும் அது போய் கன திருப்பிட்டு ஞானம் வரும்போது பொண்ணு விருப்பம் வராது ஏதோ செய்ய வரைக்கும் சரி பிரார்த்தி எவ்வளவு இருக்கும் நடக்கட்டும் கழிச்சு சரி திருப்தி பானை போனா போட்டு வந்தாழும் அப்படின்னு போகலாம் நல்லா பயிர் போச்சு போனா போட்டு போன தேகம் ஆதி ஆய் அயனை நித்தியமில்லாததான நிகழமா போக்கியத்தில் அத்திரம் காண்டல் அத்திரம் அத்திரம்னா அஸ்திரம் நிலை இல்லாத காணணும் காண்டல் கேட்டல் கேட்கணும் அர்த்தம் நேரம் பார்க்கறதுக்கு மட்டும்னா கேட்குறது அர்த்தம் ஆதியாவும் சொன்னதுனால அஞ்சுந்திரின்னு சேர்த்துக்கலாம்